அத்வைத மகரந்தம் என்று சொல்ல இந்த நூல் மனனத்தை முக்கியமாக கொண்டிருக்கிறது மனனம் என்பது வேதாந்தத்தை நன்கு கேட்ட பிறகு செய்யக்கூடிய ஒரு மானசீகமான செயல் மானச வியாபார மானச வியாபாரன்னு அர்த்தம் மனசில் சிந்தனை பண்ணுறோம் விசாரணை பண்ணுறோம் இதை முக்கியமாக கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கள் அடங்கிய ஸ்லோகத்தை இயற்றியவர் இயற்றிய பெருமகன் ஸ்ரீ லக்ஷ்மிதர கவி நேற்று அறிமுகப்படுத்தினேன் இந்த லக்ஷ்மிதர கவி கூர்மாச்சல பிரதேசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரிசாவில் புரி ஜெகந்நாத பிறந்தவர் அந்த நாட்டு அரச சபையிலே ஒரு கவியாக விளங்கியவர் இந்த அத்த மகரந்தம் என்கின்ற உயர்ந்த வேதாந்த கிரந்தத்தை இயற்றியிருக்கிற அவர் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு சிறப்பான டீக்கா ஒரு சிறிய உரையும் எழுதியிருக்கிறார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியிருக்கிற ஸ்ரீமத் பாகவத் பாகவத கிரந்தத்திற்கு அமிர்த தரங்கிணி என்கின்ற பெயரிலே அழகான ஒரு சிறிய உரையையும் அவர் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பகவன் நாம கௌமுதி என்று இறைவனுடைய பெயரை உச்சரிப்பதால் உண்டாகின்ற மகிமையை விளக்குகின்ற ஒரு நூலையும் இயற்றியிருக்கிறார் பகவன் நாம கௌமுதி அப்படின்னு பேர் வாழ்க்கையின் முற்காலத்தில் இவர் இல்லறத்திலிருந்து நல்ல கருத்துக்களை நன்கு உணர்ந்து பிறகு துறவரத்தை மேற்கொண்டு கிருஷ்ணானந்த கிருஷ்ணேந்திரகிரி கிருஷ்ணானந்தேந்திரகிரி என்ற பெயரோடு விளங்கி மறைந்திருக்கிறார் இது பற்றிய குறிப்புகள் புனாவில் பண்டார்கர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறது இவருடைய இந்த மூன்று நூல்களுக்கும் ஸ்வயம் பிரகாஷ எதி என்கின்ற ஒரு துறவி பெருமகன் விளக்கங்களை எழுதியிருக்கிறார் அவர் திருச்சியில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது ஸ்வயம் பிரகாஷ எதி எத்தினா சன்னியாசி ஸ்வயம் பிரகாஷ இயத்தி அவர் இதற்கு அழகிய வியாக்கியானம் மிக எளிமையாக இதற்கு விளக்கங்களை அருளியிருக்கிறார் இதுதான் இந்த நூலை பற்றிய முகவுரை இது ஒரு மனநகிரந்தம் தேன் எப்படி உடலுக்கு இன்பம் பயக்கிறதோ அதுபோல அறிவை உண்மையை பற்றிய அறிவை விரும்புகின்ற மனிதனுக்கு இந்த கருத்துக்கள் தேன் இன்பத்தை பயத்து பய அதுவும் அத்வைத தத்துவமாகிய பரம்பொருளை பற்றிய தேன் துளிகளாக இது இருப்பதால் அத்வைத்த மகரந்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலாசிரியர் பற்றிய குறிப்புகளையும் பார்த்தோம் இனி நேரடியாக நூலை படிப்போம் இறைவனுடைய அருளையும் குருவனுடைய அருளையும் வேண்டிக் இதை நன்கு நிறைவு செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு இதை கற்க தொடங்குவோம் நான் சொல்லுகிறேன் கவனமாக கேட்டு திரும்பச் சொல்லுவோம் கடாட்ச கிரணாச்சாந்த மன்மோஹா நமந்தனந்தகன்மலமூத்தட்டரந்த நமன்மோ நம அனந்தானந்த கிருஷ்ணாயகன் மங்களமூர்த்தயே இந்த முதல் ஸ்லோகம் மங்களஸ்லோகமாக அமைகின்றது மங்கள ஸ்லோகம் என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் பொழுது இறைவனை வேண்டிக் இறைவனை நமஸ்கரித்தோ இறைவனால் இறைவனுடைய அருளால் இந்த உலகம் நன்கு உய்வு பெறட்டும் என்று கருதியோ இறைவன் இத்தகையவன் என்று கூறுவதன் மூலமோ காரியங்கள் நன்கு நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுவது மங்கள ஸ்லோகங்கள் மூன்று விதம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் இறைவனுடைய இலக்கணத்தை கூறினாலே அது மங்கள ஸ்லோகமாகும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது இறைவனுடைய இலக்கணத்தை கூறுகிறது அது அழகான ஒரு வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம் வஸ்து யுத்தகை அது அது சொன்னாலே மங்களம் இறைவனை பற்றி சொன்னாலே அது மங்களம்தான் பிறகு இறைவனுடைய அருளால் இவ்வுலக மக்கள் எல்லோரும் நன்றாக வாழட்டும் என்று கூறுகின்ற மங்கள ஸ்லோகங்களும் உண்டு அது ஆசீர்வாத ரூபன் மங்கள ஸ்லோகம் என்று பெயர் வாழ்க வளமுடன் அப்படின்னா அது இறைவன் அருளால் இவ்வுலகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு மங்கள ஸ்லோகம் ஆசீர்வாத ரூபமான மங்கள ஸ்லோகம் பிளஸ் பண்ணுறது வேர்ல்டை பிளஸ் பண்ணுறது இன்னொரு மங்கள ஸ்லோகம் இறைவனை வணங்குவோமாக பெரும்பாலும் இதுதான் அதிகமாக இருக்கும் அப்போ நமஸாரூபோக்கூமோக்கம் ஆசீர்வமோக்கம் நமஸமங்கலோக்கம் ஷ்லோக்கோல்ருலோக்கேரு வதேஷரூபோக்கூம்லோக்கமாரூப்லோக்க சமஸ்த விக்ன நிவிறர்த்தம் ஆத மங்களோச்சாரணம் அவசியம் கரணீயம் எல்லா விதமான விக்னங்களும் தடைகளும் நீங்க வேண்டும் என்பதற்காக யாராக இருந்தாலும் மங்கள ஸ்லோகம் கூறியேயாக வேண்டும் மங்கள ஸ்லோகங்களைச் சொல்லி நூல்களை தொடங்குவது மரபு ஒழுக்கத்து வேண்டும் பணுவல் விழுக்கத்து வேண்டும் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஏதோ வேண்டும் பணுவல் துணிவுன்னு முடியும் மறந்து போச்சு அந்த குரல் ஒழுக்கத்தில் இருந்து நீத்தவர்களுடைய பெருமையை முதலே சொல்லணுங்கிறது ஒரு நூலுக்கு அழகுன்னு சொல்லுவார் வள்ளுவர் அது மாதிரி பெரியவங்க வந்து அவங்க வந்து கடவுளுக்கு வேற இன்னொன்று கிடையாது தேர் இஸ் நோ டியூவில் அட் அத்வைத்தத்தை பேசினாலும் கூட வியவகாரத்தில் வந்து ஈஸ்வர பக்தியோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த ஆழமான மனசில் பரிபூர்ணமான அத்வைத்த தத்துவம் ஆனால் வியாபகாரிக திருஷ்டியில் ஈஸ்வர பக்தி மேல் மனசில் ஈஸ்வர பக்தி இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இல்லை ஃபேக்டை புரிந்து கொண்டு விவகாரத்து தர்மத்தை புரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு நடப்பது இவர்களால் சமுதாயத்திற்கோ அவர்களுக்கோ கெடுதல் இல்லை கெடுதல் வருமானால்தான் அது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்ல வேண்டும் ரெட்ட வேஷம் கிடையாது வெளியில் வந்து அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு அந்த செய்வகா பகிஷாக அப்பயதீக்ஷரை பற்றி சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள சைவம் வெளியில் பார்த்தா சாக்தன் பேசும்பொழுது அத்வைதி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்பைய தீட்சரை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டுபிடி அப்பேற்பட்ட மகானாக அவர் விளங்கியிருக்கார் இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டபுள் பர்சனாலிட்டி கிடையாது உண்மையை புரிஞ்சுண்டு எப்படி விவகாரம் பண்ணணுமோ அப்படி பண்ணுற நான் அதிகமாக இந்த கருத்துக்களை விளக்க விரும்பவில்லை பெரியோர்களெல்லாம் ஒரு நல்ல மரபை பின்பற்றியிருக்கிறார்கள் அந்த மரபிலே வணங்குதல் முதலில் கடவுளை வணங்கினால் இந்த டெக்ஸ்ட்டு நல்லபடியாக முடியும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக சொல்ல முடியும் சீடர்களுக்கும் இது நன்றாக விளங்க வேண்டும் சமுதாயத்திலே இது நன்றாக பரவ வேண்டும் இவ்வளவு பலவே பல்வேறு எண்ணங்களை மனதிலே கொண்டுதான் இது போன்ற மங்கள ஸ்லோகங்கள் எழுதப்படுகின்றன ஆகையினால இது ஒரு நமஸ்கார ரூபமான மங்கள ஸ்லோகம் சிஷிய சிஷ்ய பக்தி அபிவிருத்தியர்த்தம் சமஸ்தலோக மங்கள சித்தியர்த்தம் கிரந்த பரிபூரண சித்தியர்த்தம் சமஸ்திக்னிவத்தியர்த்தம் மங்களஸ்லோக உக்தா மங்களஸ்லோகமானது சொல்லப்பட்டிருக்கு சமஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் மெதுவாக தான் நான் சொல்கிறேன் மங்களஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு சரி அவர் எப்படி மங்களஸ்லோகம் சொல்கிறார்னு சுருக்கமாக சொல்லிடுறேன் முதல்ல அதுக்கப்புறம் அதை விளக்குறேன் லோகத்தில் அவர் என்ன பண்ணுகிறார்னா உலகத்துக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிற அந்த பகவான் கிருஷ்ணனையும் என்னுடைய குருநாதராகிய அனந்தானந்தரையும் வணங்குகிறேன் இந்த குருநாதரும் ஸ்ரீகிருஷ்ணனும் தன்னுடைய கடைக்கண் கருணையினாலே என்னுடைய மயக்கங்களை அறவே அகற்றி இருக்கிறார்கள் கடைக்கன் ஒணங்களால் உண்மையோடும் பக்தியோடும் வணங்குகின்றவர்களுக்கு உள்ளத்திலே உருவாகுகின்ற மயக்கங்களை அறவே அகற்றுகின்ற குருநாதருக்கும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவிற்கும் மங்களத்தை உலகத்திற்கே மங்களத்தை கொடுக்கின்ற வடிவத்திற்கும் நமஸ்காரம் செய்கிறேன் பணியுமாம் என்றும் பெருமை அணியுமாம் சிறுமை தன்னை வியந்து அடங்காமை பெரியவங்கள்னா நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் தெரியும் அர்தோகோ கோஷமுபைத்தி நூனம் எல்லாத்துக்கும் சமஸ்கிருத்திலையும் இருக்கு அர்த்தா நூனம் கோஷமுபை இருக்கட்டும் இதுதான் இதனுடைய கருத்து தங்களுடைய கடைக்கண் ஒளிக்கிரணங்களால் தன்னை வணங்குகின்றவர்களுடைய அறியாமையாகிய கடலை வற்றச் செய்த உலக வற்றச் செய்து உலகம் அனைத்திற்கும் நன்மையை வழங்குகின்ற வடிவமாக விளங்குகின்ற குருநாதருக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமான கிருஷ்ணனுக்கும் வணக்கம் அதான் ரொம்ப வேகமாக சொல்லிட்டேன்னு நினைப்பீங்க நான் சொல்கிறேன் தன்னை வணங்குகின்ற பக்தர்களுடைய பக்தர்களுக்கு கடைக்கண்ணாகிய ஒளிக்கிரணங்களால் அறியாமை என்னும் கடலை வற்றச் செய்து உலகம் அனைத்திற்கும் ஆனந்தத்தை அருடுகின்ற குருவின் திருவுருவத்திற்கு ஸ்ரீகிருஷ்ணனின் திருவுருவத்திற்கு உளம்கணிந்த வணக்கங்கள் அவ்வளோ முதல்ல எப்படி இருக்கு பாருங்க இப்போ தான் கொஞ்சம் எப்படி இருக்கும் சரி இனிமேல் ஸ்லோகத்தை நேரடியாகவே பார்ப்போம் கிருஷ்ணாய நம எல்லாம் சதுர்த்தி விபக்தியில் இருக்குது கடாட்ச கிரணாச்சாந்த நமன் மோகாப்தே நம அனந்தானந்த கிருஷ்ணாய ஜன் மங்கலமூர்த்தயே நம கடாட்ச கிரணாச்சாந்த நமன் மோஹாப்தே நம அனந்தானந்த கிருஷ்ணாய நம ஜகன் மங்களமூர்த்தயே நம மூணு மங்கள மூணு நமக மூணு நமக இப்போ முதல்ல எப்படி படிக்கணும்னா கிருஷ்ணாய நமஹா ஜெகநாத கஷேத்திரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் தான் முக்கியமான தேவதையாக உபாசிக்கப்படுகிறார் பலராமன் சுபத்ரா அப்படின்னு மூணு பேர் இருப்பாங்க அது இந்த ஜனங்களுக்கு அங்கே இருக்கிற பக்தியை பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போனால் தான் தெரியும் அந்த ஜெகநாத புரிக்கு போனால் தான் தெரியும் சென்றவரிடம் போயிருக்கேன் நான் ரொம்ப அருமையான ஒரு தேவாலயம் அங்கே நல்ல சாநித்தியம் இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இன்றைக்கும் அந்த கோவிலில் சாநித்தியம் இருக்குது சாநித்தியத்தை மாத்திரம் பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும் மற்றவங்களுக்கு அங்கே இருக்கிற தோஷங்கள்லாம் நிறைய தெரியும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை குற்றங்களும் அங்கே இருக்கின்றன ஆனால் இறைவனுடைய அருளும் அங்கே இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இறைவனுடைய அருள் அங்கே மேனிஃபெஸ்ட் அதாவது ரேடியோவில் அலைய திருப்பினா கிடைக்கும் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அங்கே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த மங்களகரமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கத்தான் செய்கிறது அந்த ஒரிசா ஜனங்களுக்கு அந்த ஜ பகவான் பேரில் பக்தியை அளவிட முடியாது இந்த ஊர் இந்த கஷ் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் மாநிலத்தை சேர்ந்தவர் ஜெயதேவர் அஷ்டபதி எல்லாம் பாடின ஜெயதேவர் அந்த தேசத்தை சேர்ந்தவர் ஒரு அருமையான கலாச்சாரம் இருக்கிற ஊர் இருந்து கொண்டிருக்கிற ஊர் கிருஷ்ணனை வணங்குறார் அங்கே இருக்கிற கிருஷ்ணனை முதல்ல வணங்குறார் ஆனால் கிருஷ்ணங்கிறது வெறும் ரூபத்தில் மாத்திரம் இல்லை கிருஷ்ணனை பார்த்தாலே அழகாக நீல கலரில் இருக்கான் நீல வாடா சொல்கிறோம் மீ பீலிலாம் வச்சுட்டு புல்லாங்குழை வச்சுட்டு அழகாக கிருஷ்ண ரூபத்தை பார்த்தாலே கிருஷ்ணகாங்கிற பதத்துக்கே நிறைய அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தம் என்னென்னா சர்வேஷாம் ஹிருதயான் ஆகர்ஷயி இது கிருஷ்ணா உள்ளம் கவர் கழ்வன் உள்ளம் கவர் கழ்வன் அந்த கிருஷ்ணனுடைய வடிவத்தை பக்தியோடு பார்த்தோமானா நமக்கு ரொம்ப ஆனந்த ஆஹ்லாத கர ஆஹ்லகர ரூபா கஸ்தூரி திலக்கம் லலாட்டபலகே வட்சஸ்தலே கௌஸ்துபம் நாசா நவமௌம் கரத்தலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலயம் கண்டே சூக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணி ஆயினால் அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரூபமே ரொம்ப ஆஹ்லாதகரம் மனசை கொள்ள கொள்ளக்கூடிய வடிவம் அது மாத்திரம் இல்லை அவனுடைய நடையும் அவனுடைய பேச்சும் இந்த கிருஷ்ணா படம் பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் டிவியில் அது ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்குறாங்க வாரம் தவறினாலும் மிஸ் பண்ணுறது இல்லை அப்போது அந்த ஸ்ரீ கிருஷ்ணாவில் பார்த்தா தெரியும் அதனால தான் அவனுடைய ரூபம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் கவனம் அதரம் சர்வம் மதுரம் மதுராதிபத்தே அகிலம் மதுரம் அதனால எல்லாமே மதுரம் அவன் வாந்தி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கணும் மதுரங்கிறார் எப்படி பாருங்க வமனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா வாமிட்டிங் அர்த்தம் பகவான் வந்து பகவானுடைய ரூபம் அழகா இருக்கு நமக்கு வந்து வேற எல்லா ரூபமெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தோன்றுறது பகவான் எப்போ பாலகோபால கிருஷ்ணா அது பாலகோபால அந்த கிருஷ்ணன் வந்து குருவாயூரில் பாருங்கள் காலம்பரை ரொம்ப அழகாக பாலரூபம் கௌபீனதாரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியேதாகி சாயங்காலம் கிழமன் ஆகிடுவார் இந்த உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் அந்த பகவானுடைய ரூபத்தை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ சரி இது ரூபம் சகுண ரூபத்தையும் ரசிக்க தெரியணும் ஆக இந்த ரூபம் முதல்ல ரூபத்தினால தானே அரூபத்தை புரிஞ்சுக்கப் போகிறோம் முதல்ல தெரிந்ததை கொண்டு தானே தெரியாததை அறியப் போகிறோம் ஆகினால முதல்ல கிருஷ்ணன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன இந்த சகுண பிரம்ம ரூபம் அப்படியே வச்சுப்போம் அனந்தானந்த கிருஷ்ணந்தான் வாஸ்தவமாக கிருஷ்ணன் ரூபத்தில் இருந்தால் அவன் உபதேசித்தூர் மத்தரம் மத்தம் நானியதி தனஞ்சய மயி சர்வமிதம் புரத்தம் சூத்ரே மணிகணாயுவ இதெல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்ணுவேன் வாசுதேவ புத்திரன்னா சொல்ல முடியும் தேவகி மைந்தன்னா சொல்ல முடியும் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய ரெண்டு அர்த்தம் உண்டுதுக்கு வாசுதேவனா வாசுதேவரோட புத்திரன்னு அர்த்தம் இன்னொர்தல்லாருடையத்திலையும் சைத்தன்யூபமாக இருக்கிறவன்னோரம் வாசனுதேவனூவாசி வாசுதேவோஸ் ஏகோ விஷுர்மூத்தம் பிளக் பூத்தநேகசீன்லோகாப்பூத்தமாய அதனால் சர்வேஷாம் ஹிரதயே சைதன்ய ரூப்பேண வசதி யோ வேதனி தம் குகாஜாம் பரமேம் இப்படி எண்ணற்ற வேத மந்திரங்களாலும் கருத்துக்களாலும் சொல்லப்படுகிற கிருஷ்ணன் உண்மையில் வடிவமுடையவன் அல்ல ஓருருவம் ஓர் நாமம் இல்லான் ஆனால் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் உருவங்கள் நம்முடைய மனோ தத்துவத்தின் அடிப்படையில் பக்குவப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற கருத்து எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண ரூபத்தையே பார்த்துட்டு இருக்க முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணெல்லாம் அது மாதிரி ஆகிடும் நினைக்கவும் முடியாது எவ்வளவு உயர்ந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நேரம் நினைக்க முடியாது ஏன்னா மனசனுடைய சுவாவம் அப்படி அப்ப சில விஷயங்களை புரிஞ்சுக்கத்தான் அதனால முதல்ல ஷாயய நம வடிமையம் சிம்பள் மீனப்பிரீகிருஷ்ணரீரம் இன்னது ஷாயிஜாத்தி ஹேமசிம்னோபரி ஆசீனமம்புதா ஆயத்தானீவத்சித்தம் ருமி சத்மா சகிதம் கிருஷ்ணவாஸ் ஹேம சிம்ஹாசனோபரி சாயாயாம் பாரிஜாத்த பாரிஜாத்த பாரிஜாத்த மரத்தினுடைய நடுல இருக்கானா ஹேமசிம்ஹாசனோபரி கங்கமயமான சிம்ஹாசனத்தில் இருக்கான ஆசீனம் அம்புதியாமம் அப்படியே நீல மேகமா ஆசீனம் உட்கார்ந்துருக்கானா ஆயத்தாட்சம் அலங்கிருத்தம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கான் ஆயத்தாட்சம் தாமரை போல கண்ணு சந்திரானனம் சந்திரனம் போன்ற முகம் சதுர்பாகும் நாலு கை இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் சந்திரானனம் சதுர்பாகும் நாலு கை சங்கம் சக்கரம் கதா பத்மம் சந்திரானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வட்சசம் ஸ்ரீவத்ஷ அங்கம் நிறைய கருத்து இருக்கு அதை பற்றி புராண விஷயம் ருக்மிணி சத்யபாமாபியான் ருக்மிணியோடையும் சத்யபாமையோடையும் கூடியிருக்கிற அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை நமஸ்காரம் பண்ணுகிறேன் இது ரூபம் இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கும் ஆஹ சகுணமும் நிர்குணமும் முதல்ல சகுணம் அப்புறம் நிர்குணம் சகுணம் வியாபாரிக சத்தியம் நிர்குணம் பாரமார்த்திக சத்தியம் சகுணம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி நிர்குணம் அப்சல்யூட் ரியாலிட்டி அவ்வளோதான் சரி இவர் எப்படின்னா அனந்தானந்த கிருஷ்ணாய இது ரொம்ப இவருடைய ஸ்லோகங்களை பார்த்தா இது மாதிரி சம்ஸ்கிருதத்தை கடினமா யாரும் யூஸ் பண்ண முடியாது அவரோ கடினமா யூஸ் பண்றார் அதே சமயம் அவருடைய அந்த கவித்துவம் அந்த கவித்தன்மை அதுவும் ரொம்ப அழகா இருக்கு குருவை மாதிரி ஆச்சு கிருஷ்ணனை மாதிரி ஆச்சு அனந்த ஆனந்த கிருஷ்ணாய சாதாரண ஆனந்தம் எல்லையற்ற இன்ப கிருஷ்ணனுக்கு பாருங்க நிர்குணம் சேர்ந்து குருவோட பேர் என்ன அனந்தானந்தகிரி குருதான் இறைவன்தான் குரு வடிவில் வர்றாங்கிறது குரு வடிவாகி குவலையன் தன்னில் அப்படின்னு விநாயகர் தகவல் சொல்லும் இறைவன்தான் குரு வடிவிலே வருகிறான் அந்தணன் ஆவதும் காட்டிவந்த ஆண்டாய் அந்த இடத்துல அந்தனந்தான் குருன்னு அர்த்தம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் துறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் என்ன அழகா பாடுறாங்க பாருங்கள் நம்மளும் என்னெல்லாமோ நமக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது இப்படி ஒரு விஷயமே இருக்குன்னே புரிய மாட்டேங்குது கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்கள் இப்போ குருநாதராக வந்திருக்கார் ஆதி அநாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி எப்படி இருக்கு பாருங்க ஆதி அவன்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஆனால் அவனுக்கு ஆரம்பம் எதுவும் அவன் எதுக்கும் காரணம் அவனுக்கு காரணம் கிடையாது அவன் வேறு எங்கேயும் இருக்கான்னு நினச்சிக்காது எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி என்னிடத்தில் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் மெளனியாய் தோன்றி மௌன குருவாக வந்து சொல்லாத வார்த்தையை யாரும் இதுவரைக்கும் எனக்கு சொல்லி புரியாத வார்த்தை சொல்லலை சொல்லாத வார்த்தையை சொல்லி புரிய வைக்க முடியாத வார்த்தையை அவன் அவனுடைய ஒரு உயர்ந்த பண்பாலும் ஒழுக்கத்தாலும் நன்கு உணர்ந்து கொண்ட மகிமையினாலும் சொன்னாண்டி தோழி இறைவன் தான் குருவாக வந்தாருங்கிறார் தாய்மால் அவர் ஞான நெறிக்கி ஏற்ற குரு நல்லறிய சித்திமுத்தி தானம் தருமம் தழைத்த குரு கடைசியில் முடிக்கிறபோது என் சிந்தை கோயில் என வாழும் குரு நிறைய பாட்டு இருக்கு இதெல்லாம் கொட்டேஷன்ஸ் ஆரம்பித்தா சப்ஜெக்ட் போய்டும் நிறைய இருக்கு அப்போது குரு தான் இறைவன் வர்றார் இறைவனே தான் குரு வடிவத்தில் வர்றார் அதனால இவர் ரெண்டையும் காம்பைன் பண்ணிவிட்டார் என்னுடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ணன் வேற என் குரு வேற இல்லை கிருஷ்ண பரமாத்மா தான் குருநாதராக வந்தார் மன்னாத ஸ்ரீ ஜெகந்நாத மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே அதையினால அனந்தானந்த கிருஷ்ணாய ஆனந்த் ஆனந்த் என்ன மகிழ்ச்சி தெரியும் ஆனால் நம்ம மகிழ்ச்சியெல்லாம் அந்தம் தேசத்த காலத்த வஸ்து தக அந்தவத் சகிதம் அஸ்மாக்கம் அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கு ரிஷிகேஷனில் ஆனந்தமாக இருக்கு அதுவே சந்தேகம் நிறைய பேருக்கு சுவாமிஜி கடைசி நாள் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு என்ன அன்னன்னைக்கு என்ன நடக்கிறது முக்கியமாக தெரியுமா என்ன பண்ண போறீங்க எப்போ கூட்டினு போவீங்க என்ன பண்ணுவீங்க என்னைக்கு தான் விடுவீங்க அப்போ என்ன தெரியுது பாருங்கள் என்ன தான் நம்ம கங்கைக்கரையில் வந்து அழகாக வசதியான ரூமை கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டாலும் கூட நமக்கு இன்னும் அதனால திருப்தி வரமாட்டேங்கிறேன் வேறு ஏதோ சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லவே மாட்டேங்கிறாரு நான் பார்த்தேன் இனிமேல் இதுக்காக சொல்லிவிடுவோம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் அது வேறு மனசில் ஊற்றிகிட்டே இருந்ததுன்னா முடிவிட்டோம் நாமளும் நிம்மதியாக என்னெல்லாம் வழி உண்டு நம்ம யோசிக்கிறோம் அவங்களும் துக்கப்படுறதுக்கு என்னெல்லாம் வழின்னு திங்க் பண்ணுறாங்க என்ன பண்றது அல்பாந்தம் அப்போ இந்த குட்டி குட்டி ஆனந்தம் அப்பப்ப வர்றது சில சமயம் குண்டு மாதிரி இருக்கு ஆனந்தம் போயிடுறது அப்போ ஆனந்தம் வந்து வந்து போறது அந்த ஆனந்தம் ஆனா இந்த ஆனந்தம் எல்லாம் மைண்டினுடைய கண்டிஷன் நான் வந்து காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத இன்ப வடிவினன் அப்படின்னு புரிந்து கொண்டவன் யாரோ அவன்தான் அனந்த ஆனந்தா இல்லாட்டி அந்தானந்தா அப்படின்னு போட வேண்டியதான் அந்தானந்தா எல்லாரும் ஆனந்தாதான் அது என்ன ஆனந்தாதான்னு கேள்வி உண்மையிலே எல்லாரும் அனந்தானந்தான் ஆனால் நிறைய பேர் அனந்தானந்தத்தை தெரியாததுனால அந்தானந்தமாக இருக்காங்க அனந்தானந்தான் நாமனு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்தானந்தமாக இருந்த சில பேர் அப்புறம் அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க நாங்கள்னா இந்த உண்மையிலே இந்த அந்தானந்தம் இல்லை அகம் அனந்த ஆனந்த ஸ்வரூப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அனந்தம் பிரம்ம அனந்தமான ஆனந்தம் நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கு ஒரு இடத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கு ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்குது காலம்புற நேரம் சந்தோஷமாக இருக்குது மத்தியானம் வெயில் அடிக்க கொஞ்சம் துக்கமாகது அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் குறிப்பிட்ட பொருள் குறிப்பிட்ட மனிதர்களால் தான் மகிழ்ச்சியாக இருக்குது வாஸ்தவம் சில பேரை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது சில பேரை பார்த்தா அங்கே பார்க்குற போது இந்த பக்கம் நைஸாக அப்படி அந்த ரூம் வழியாக போயிடுறான் கணவனை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது கணவனோட அம்மாவை பார்த்தா அப்போது தேசத்தகா காலத்தகா வஸ்துதா இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் நமது இன்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன ஆனால் இது முடிவில்லாமல் இப்படித்தான் இருக்கப் போகிறது என்று எவன் ஒருவன் புரிந்து நல்ல குருவை நாடி நான் நிலையான இன்ப வடிவினன் இடமோ பொருளோ காலமோ என் இன்பத்தை நிர்ணயிக்கப் போவதில்லை ஆபூரியம் சமுதிரமாபகா பிரவிசந்தி யத்வது தத்வத் எப்படி சமுத்திரத்துல கூடுறதும் இல்லை அது மாதிரி இவனுடைய ஆனந்தத்தை யாரும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது ஸ்திரமான ஆனந்தம் ஏன்னா இது ஞான ஆனந்தம்னு புரிஞ்சுட்டுது இது ஆனந்தம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நிறைய பேர் ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவஸ்தப்பட்டுருக்காங்கப்பா ஆன்மீகத்தில் வாழ்க்கையில் அது அப்புறம் விளக்குறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது எப்படிங்கிறத விளக்கணுமா சொல்லணுமோ இல்லையோ பிறகு விளக்கணும் சப்ஜெக்டே வருது முதல் ஸ்லோகமே தான் முதல் ஸ்லோகம்னா என்ன ரெண்டாவது ஸ்லோகம் இது மங்கள ஸ்லோகம் தானே காப்பு அப்போ புரிஞ்சுங்க இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத இன்ப ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வணக்கம் நமஸ்காரம் சரி இப்படி இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் தேச வஸ்து பரிசின்ன தேச கால வஸ்து பரிட்சேத சூன்யமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் மாத்திரம் இல்லை எப்படி அதை கொடுத்தார் எப்படி அவர் அதை புரிந்து கொண்டார் அது மாத்திரம் இல்லை எனக்கு அதை புரிய வச்சுருக்கார் எனக்கும் அதை கொடுக்குறார் குருநாதர் அதுதான் முதல் வரியில் இருக்கு பெரிய வார்த்தை நமன் கட்டாக்ஷ கிரணாச்சாந்த மோகாப்தயே இது ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் விசேஷனம் அடைமொழி அட்ஜெக்டிவ்ங்கிறது இங்கிலீஷ் விசேஷணு சம்ஸ்கிருதம் அடைமொழிங்கிறது தமிழ் மோகம் மோக அப்தி மோக மோகம்னா என்ன அஜானம் உண்மையை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற இதை ஒரு கடலோடு ஒப்பிடுகிறார் இந்த நூலாசிரியர் ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆத்மபோதத்தில் சுருக்கமாக ராமாயணத்தை சொல்லுகிறது என்ன அது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிவிட்டு ஸ்லோகம் சொன்னால் என்னன்னா மோகம் என்னும் கடலை கடந்து விருப்பு வெறுப்பு என்னும் அறக்கர்களை அறவே அமைதி அமைதி என்னும் மனைவியோடு கூடி ஆத்மா ராமன் விளங்குகிறான் ராமாயணம் ஒரே ஸ்லோகம் அப்படின்ன மாதிரி சுருங்க சொல்லி ரத்ன சுருக்கம்னு சொன்னார் இல்லையா பிரம்மச்சாரி அது மாதிரி தீர்த்துவோகார்வேஷாதி ராகசான் ஆமோ விராஜத்தை மோகார்ணவம் தீர்வாஷாதி ஆதிபதாத் எல்லாம் இருக்கு நிறையாதிராட்சசன் ஹாந்திசயுத்த இதை சொன்னேன் மோகம்னு கடல்னு அங்கேயும் சொல்லிருக்கு எதுக்காகவோ என்னத்தையோ கண்டதெல்லாம் கோட் பண்ணுறேன்னு நினைச்சுக்கா இங்க மோகாப்திகின்னு சொன்னால் இங்கே மோகம் என்னும் கடல்னு சொல்லியிருக்கு அறியாமைங்கிற கடல் அதையும் அங்கேயும் என்ன சொல்லிருக்கு அறியாமையே கடலாக இருக்கு மோகம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்லுவோம் முழுமை இல்லாததை போய் முழுமையு நினைக்கிறது மோகம் இன்பம் தராததுல இன்பம் வரப்போறதுன்னு நினைக்கிறது மோகம் வாழ்க்கையில பயனில்லாத பொருள்கள்ல இருந்து பயன் கிடைக்க போறதுன்னு நினைக்கிறது மோகம் அதனால தான் பாரதியார் சொன்னார் மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடுன்னு என் மோகத்தை கொல்லுப்பா இல்லாட்டியும் மூச்சை நிறுத்திவிடு ஏன் இது மோகத்தை கடலோடு ஒப்பிட்டார் அந்த சுயம்பிரகாஷை ஏற்றி வியாக்கியானம் பண்ணுகிறார் ரொம்பழகா சொல்ல குருவர பிரசாதரஹிதம் குருவினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் இல்லாதவர்களால் கடக்க முடியாது எனவே அது கடல்தான் கிருஷ்ண சொல்கிறார் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே தெய்விணி மம மாயா துரத்தியா இதை கடக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா என்னை சார்ந்திருக்கிற இந்த மாயையை கடப்பது என்பது கடினம் ஆனால் என்னை சரணமடைந்தால்தான் இதை கடக்க முடியும் குரு அருளும் இறைவனுடைய அருளும் இல்லாதவர்களால் இதை கடக்க முடியாது எனவே இது கடல்தான் இந்த அறியாமை என்பது கடல்தான் அது மாத்திரமல்ல கடலில் அலைகள் அதிகம் அது காமக்ரோத லோபமோக மதமாத்சரிய அநேக பிராந்தி தரங்காக நிறைய தரங்கங்கள் தரங்கம்னா என்ன வேவ்ஸ் அலைகள் கல்லோலா அநேக அத்தியாசா ஒருத்தரை பார்க்கற போதே இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ அப்படின்னு பார்க்கணும் பாருங்க இதுதான் வேவ்ஸ் அப்படி தானே கேட்க பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கேன் அதனால இப்படி நினைக்கிறான நம்மளை பத்தி இதெல்லாம் வேவ்ஸ் அவனை இவனா எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறான் இந்த கற்பனைகளே அலைகள் கடக்க முடியாததால் இது கடல்கள் கடல் கடல் போன்றது இந்த அறியாமை கடக்க முடியாத அரிய அதாவது குருவருளும் இறைவனுடைய திருவருளும் இல்லாதவர்களால் கடக்க முடியாது அது ரொம்ப அழகாக குரு ஈஸ்வர பிரசாத ரஹிதானாம் துஸ்தரத்வாத் ாத்தி பிராந்தி தரங்க ரூபத்வார் அநேக அத்தியாச ரூப தரங்கத்வார் இது என்னன்னா மோகாப்தி மோகக்கடல் இந்த கடலை என்ன பண்றாராம் நமன் நமன் மோகாப்தி அதுதான் ரொம்ப தன்னை வணங்குகின்றவர்களுடைய நமன் நமன்னா நமதாம் பக்த ஜனானாம் வணங்கக்கூடிய பக்தர் பக்த கூட்டத்துக்கு அவர்களுடைய அறியாமைங்கிற கடலை வற்ற செய்கிறார் அர்த்தம் கரோதினா என்ன வர்த்தது உலகா வற்றல்னா கிடையாது வற்றச் செய்தல் வற்ற செய்கிற கடல்னா நினைச்சி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கும் இமேஜின் பண்ண முடியுமா நம்மள்தான் அப்படித்தான் நமக்கு ஏன் தெரியாது சப்கான்சியஸ என்ன வண்டி வண்டியாக உட்காந்துருக்கோ அப்போ இவ்வளோ பெரிய அறியாமைங்கிற அந்த கடலை வற்ற செய்கிறான் அநேக ஜன்ம சம்பராப்தர்ம பந்த விதாகினே அதனால் வற்ற செய்கிறார் எப்படின்னா கட்டாக்ஷ கிரணேன அந்த கடைக்கன் பார்வை என்னும் ஒளிக்கிரணங்களால் இப்படி வந்து குரு இப்படி பார்த்தாலே போடுவான் என்ன போடுவான் சரியா போயிடுவான் அந்த விவேக சூடாமணியில் ஒரு சிஷ்யம் எல்லாத்துலேயும் சிஷ்யம் ஒருத்தனை சொல்லி இல்லையா ஒரு சிஷியம் போவோம் சுவாமின் நமஸ்தே நதலோ கபந்து காரூய சிந்து சொல்லி அவரை பூஜை பண்ணுவோம் எனக்கு உங்களை விட்டா நானே நான் எனக்கு வேற கெட்டி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவாரான் உடனே அந்த குரு ரொம்ப சைக்காலஜி தெரிஞ்ச சாஸ்திரம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார் உட வந்தவனை உடனே என்ன பண்ணணும் கவலைப்படாதேப்பான்னு சொல்லணும் இல்லையா த்வான் ரொம்ப புத்திசாலி நீ விஷயம் தெரிஞ்சு பணிஞ்சு வந்திருக்க நிறைய பேர் அப்படி நான் ஆக்கணும்னு வந்துருக்கான் ஆகினால நீ ரொம்ப பணிவோடு வந்திருக்க ஆகையினால மாஷ்ட வித்வன் ஸ்தவனாஸ்தியா ஹே விவேக்கியே பயப்படாத பயப்படாது மாபிஷ்டன்ன அர்த்தம் டோன்ட் வரி சிந்தா மாஸ்து கவலைப்படாதே பயப்படாதே தவ நாஸ்தி அபாயஹா உனக்கு ஒன்றும் அபாயமே இல்லைப்பா ஒன்றும் இன்னும் தலை மூழ்கி போகிறது நினைக்காதே சம்சாரதே உபாய அஸ்தி சம்சார தரணே அஸ்தி உபாய தரண சம்சாரத்தை கிடக்கிறதுக்கு நல்ல உபாயம் ஒன்று இருக்கிறதப்பா பித்தம் தெளிய மருந்து ஒன்று இருக்குதாம் பாடுவாங்க பித்தம் தெளிய நமக்கு மருந்தொன்று இருக்குதாம் தில்லை சிதம்பரநாதன் திருநாமத்தை செப்பினால் பித்தம் தெளிய நமக்கு மருந்தொன்று இருக்கு அதுதான் தவனா சம்சைவ யாதா எதையோசிய பாரம் எந்த ஒரு வழியை பின்பற்றி பெரியவங்கள்லாம் கரையை கடந்தாங்களோ தமே வமார்க்கம் தவ நிறிசாமி உனக்கு நான் வழியை காட்டி பெரியவங்களா எதை வந்த வழியை பண்ணி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டார்களோ அதை நான் உனக்கும் காட்டி தர வைப்பாங்க சும்மா வந்த உடனே அப்படின்ட்டு ஆளை பார்க்கல எல்லாரையும் இப்படின்னா போருமே அவங்களுக்கு எல்லாம் சார்த்தக்கியம் ஆயிடுவாங்களே சார்த்தக்கியம்னா என்ன பயன் பெற்றவர்கள் ஆகி விடுவார்கள் குரு வந்து கட்டாட்ச கிரணேன கடைக்கன் அபிராமி கடைக்கண்களைங்கிறோம் இல்லையா கடைக்கன்னா நான் லேசாக பார்த்தேன் அப்படின்னா போகிறோம் இந்த அந்த அந்த ஒரு இதுக்கு ஏங்குறோம் ஜனங்கள்லாம் நிறைய பேர் சினிமா ரஜினிகாந்துக்கு இயங்கின் இருக்கான் கடைக்கன் பார்வ விழாதான் பாருங்கள் அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது சுவாமி இதெல்லாம் எனக்கு கண்டதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன் அப்போ தான் கம்பேர் பண்ணால் தான் புரியும் அதுக்காக ஆசை ஒன்றும் இல்லை இந்த கட்டாட்ச கிரண ஆச்சாந்தங்கிறதுக்கு 4 நாலு எழுதுல இருந்தாஷமுனி இந்த கட்டாட்ச கிரண ஆச்சாந்த ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் என்ன இந்த இடத்துல ஈஸ்வரனுடைய கட்டாக்ச கிரணம்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் அந்த ரெண்டாவது அர்த்தம் குருவினுடைய அனுகிரகம்னு அர்த்தம் கட்டாக்ஷ கிரணம் இஸ் ஈக்வல் பொருங்கிற விற பிரதிக்கிற சைத்தியம் அர்த்தம்மாஸ்மிங்கிற விற்பில பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் அர்த்தம் NOT ORIGINAL சைத்தன்யம் விறத்தி ஜானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி ஞானம் கொஞ்சம் டஃப் இது புரியம் ரொம்ப வேதாந்தம் நல்லா படிச்சிருந்தால்தான் புரியும் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தை ஒளிர்விக்கிறது இல்லையா எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு எப்ப பார்த்தாலுமா எண்ணங்கள் வருது வருது இல்லை ஒரு எண்ணமா தானே வருது அப்ப அந்த எண்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற சைத்தன்யம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தில் பியூர் சைதன்யம் ஆக அந்த கட்டாட்சமா அதில் இருக்கிற கிரணம் சைத்தன்யம் பிரதிபிம்பான் அடுத்தபடியா அடுத்தபடிய கட்டாக்ம் கிரணம் அப்படின்னு சொன்னா சைதன்யம் பியூர் சைதன்யம் அபரோக்ஷரூபம் அபரோக்ஷரூபம் பிரகாசம் தமேவாந்தம் அனுபாத்தி சர்வம் அல்ல முதல்ல சொன்னது பிரதிபிம்பை கட்டாக்ஷ கிரணம் முதல்ல என்ன என்ன மூணாவது மினி கட்டாகனா என்ன அர்த்தம் விறத் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தியில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் சொன்னோம் இப்போ பியூர் சைதன்யத்தையே சொல்லிட்டோம் அதை தெரிஞ்சுனதுனால தானே இந்த மோகாப்தி போச்சு ஆகையினால பியூர் கான்ஷியஸ்னஸ் முதல்ல சொன்னது முதல்ல என்ன இதுக்கு முதல்ல சொன்னது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இப்போ சொல்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸ் கட்டாட்ச கிரணம்னு சொன்னால் அதையும் குறிக்கும் அபரோக்ஷரூப அபரோக்ஷ ஸ்வரூப ஞான கிரணேன ஞானம் ஏவ கிரணம் கிரணம்னா ஞானம்னு அர்த்தம் இந்த நாலு மீனிங் போகும் கட்டாக்ஷம் கட்டாக்ஷம்னா கடைக்கண் அப்படியே பாருங்கள் அக்ஷம்னா கண்ணு கட்டாக்ஷம்னா கடைக்கண் ஆனால் இது வந்து கட்டாக்சம்ங்கிறது ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கே தவிர அதனுடைய மீனிங் இவ்வளவு இருக்குது ஈஷ்வரனு அனுகிரகத்துனால அனுகிரகம் ஈஷரானுகிர பும்சாமம் முமுட்சுத்தம் மகாபுருஷசம்சய தைவனுக்கீஸ்வரனுவினுடைய அனுகிரகம் அஹம்பிரஸ் விரத்திஞானம் அபரோட்சஸ்வரூபானம் இதனால அச்சாந்தித்த சோஷித்தா நன்றாக வற்றச் செய்து அனைத்தையும் விழுங்கிவிட்டது அறியாமை கூட்டன் அறியாமை என்னும் கடலை வற்றச் செய்து விட்டது இப்படி வற்றச் செய்த அனந்தானந்த கிருஷ்ணாய அது மாத்திரம் இப்படி புரிஞ்சின என்ன ஆகிடுச்சுன்னா இந்த உலகம் அவனுக்கு பேர்டனாகவே இல்லை ஜெகன் மங்கள இந்த அத்வைதத்தை வந்து எங்கேயோ சில பேர் சொல்லுவாங்க அத்வைதத்தை துவைதத்தில் கொண்டு வர முடியாதுங்கன்னா அப்போ எதுக்கு ஏன் அத்வைதம் துவைத வியவகாரத்தை நல்லா பண்ணுறதுக்குத்தான் துவைத்த விவகாரம் நம்ம மனசை பாதிக்காமல் இருக்கிறதுக்குத்தான் அத்வைத ஞானம் வேணுமே தவிர அத்வைதத்தை அத்வைதத்தில் ஃபாலோ பண்ணுறதுனா என்னையாது எதாவது புரியுமா உனக்கு உனக்கு புரியுறது அதாவது அந்த நிலைக்கு போயிட்டால் இந்த நிலை இல்லைன்னா இந்த நிலை பாதிக்காமல் இருக்கிறதுக்குத்தான் அந்த நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது புரியறது இல்லை அத்யதத்தை எதிர யூஸ் பண்றது தான் யூஸ் பண்ணணும் நம்ம அஃபெக்ட் பண்ற போது மித்தியா சிரிக்கணும் பாருங்க இது சங்கீத சிரிப்பு அது மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் வந்து நம்மளை வந்து படாத பாடுபடுத்து தன மனசில் எண்ணங்கள்லாம் வருது ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்ல வண்டி வண்டியாக இருக்கே உள்ளுவது உண்பது ஒரு நாழி உடுப்பது நான்கு எண்ணுவது எண்பது கோடிங்கிறார் தாய்மானவர் சொல்கிறார் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழ நெஞ்சம் செய்ததினி போதும் பராபரமே ஐயோ போதும் போதும் திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி நினச்சி புண்ணாக போயிடுச்சு கண்டதையெல்லாம் சாப்பிட்டு எப்படி வயிறெல்லாம் கெட்டு போச்சோ அது மாதிரி கண்டதெல்லாம் நினச்சி மனசும் கெட்டு போச்சு ஆகையினால என்ன பண்ணணும்னா அந்த ஞானம் வந்த உடனே ஜகதேக்கம் நந்தனவனம் சர்வேபி கல்பத்ருமா இந்த உலகத்தில் நல்லது தான் நமக்கு புரியும் கெட்டதை பற்றி நான் கேரே பண்ண மாட்டோம் ஐயோ சார் அரசாங்கம் இப்படி இருக்கு எங்கே பார்த்தாலும் கரப்ஷனாக இருக்குது அவன் சரி இல்லையே இவன் சரி இல்லையே எப்படி சார் இந்த மா மறு ஒய்ஃபையும் மாமியாரையும் அம்மாவையும் எப்படி சுவாமியை அட்ஜஸ்ட் பண்ணுறது பெரிய முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு எதாவது இந்த எப்பவும் விடுஞ்செழுந்து பார்த்தா இவங்களையும் அவங்களுக்கும் இடிஞ்சல் படாமல் எப்படி இருக்கிறது இவ இவ ஏதாவது சொன்னதை கேட்கலன்னா அப்புறம் நமக்கு பெரிய இடங்கள் வரும் அங்கேயும் இது எல்லாரும் நான் நினைச்சேன் கல்யாணம் பண்ணுற போது மூணு முடிச்சுதான் போடுறோன்னு மூவாயிரத்து இன்னும் தொள்ளாயிரம் முடிச்சிருக்குன்னு இப்ப தான் இது முதல்லையே எண்ணி துணிக கருமம் நார் அன்னைக்கு அன்னைக்கே பண்ணிருக்கலாம் துணிந்தவின் எண்ணம் என்பது இழுக்கு அதனால மரியாதையை வச்சு காப்பாற்று அப்போ ஜெகன் மங்கள ஊர்த்தையே இந்த ஜகத்துக்கு மங்களத்தை கொடுக்குறோம் இந்த விஷயம் புரிஞ்சாச்சுன்னு இங்கோ இந்த உலகம் ஒன்றும் பெருசாக நமக்கு துக்கமே தராது ஏன்னு சொன்னால் நாம் நல்லதை மா நம்ம பாட்டுக்கு சத்சங்கத்திலேருந்து நல்லதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்போம் ரொம்ப அங்கே ப்ராப்ளம்னா பேசாமல் இமயமலிக்கு வந்துடுவோம் வாழக்கூட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு வச்சு ஜாம இருக்கவே இருக்குது பிரம்மச்சாரியத்துக்கு சொன்னார் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல் சோல் நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும் அங்கே போய் பார்த்தா தான் ஆஹா ஏசி இருக்கா ஏதாவது கம்ஃபர்ட்ஸ் இருக்கா படுக்கிறதுக்கு கம்பளி தான் இருக்குது அது அது அங்கே ஏன்னா கந்தாம் சீத அதாவது ஏதோ குளிரப்போ குளிர்க்கா கொஞ்சம் வச்சுக்கிறாங்க ஆனால் என்ன சந்தோஷமாக அவங்க சந்தோஷத்தில் இத்திரூடு சந்தோஷம் கூட இந்த ப்ரைம் மினிஸ்டர் அனுபவிக்க முடியாது அவருக்குடிதான் கமுத்திடுவானோ யோசிச்சு பாருங்க வந்தவுடனே நமக்கு ஜகத்து மங்களம் ஆயிடுற ஆனா இந்த ஜகத்தில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னாங்க நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி நந்தவனத்தில்னால் இந்த உலகத்தில்ன்னு அர்த்தம் நந்தவனமாக பாருங்கள் எப்படி நமக்கான துக்கவனமாக இருக்குது நந்தம்னால் சந்தோஷம்னு அர்த்தம் நந்தவனத்தில் இப்போ நந்தவனம்னால் என்ன அர்த்தம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அது பார்த்த உடனே நந்தவனம் அப்படின்னா அந்த வனமானது நமக்கு நந்ததி நந்ததி நந்த ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கறதுனால அது நந்த வனம்னு தேவை ஆனால் உலகத்தையே நந்தவனங்கிறாங்க இந்த உலகத்தினுடைய உலகத்தை வந்து ஒரு மாயத்தோற்றம்னு புரிஞ்சுக்கிட்டால் மாயத்தோற்றத்தை ரசிப்போமா மாட்டோமா பிசி சர்கார் இப்படின்னா பத்து புறா வருது அப்போ ரசிக்கிறோம் இல்லை அது இல்யூஷன் தானே திடீர்னு ரெண்டு பிசாட்சியும் உருவாக்குறாருன்னு வச்சு பயப்படுவோமா அதுவும் இல்யூஷன் தெரியும் இல்லை பயப்பட மாட்டோம் இவந்தோ இப்படி இப்படின்னா கூட இது பொய் தான் அப்படின்னு தெரியும் ஏன்னா பத்து ரூபா கொடுத்து நான் வந்து பார்த்துட்டுருக்கேன் தெரியும் இப்போ இது வந்து நந்தவனம் எது இந்த உலகம் ஒரு ஆண்டி ஒரு மனுஷன் நாலாறு ந நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கடவுளாகிய கொயவனை நாலாறு பத்து மாதம் வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு வந்தான் ஒரு தோண்டி உடம்ப கொண்டு வந்தானோ கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இது நல்லா வச்சுக்க கூடாதோ இந்த கங்காஜலத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாதோ கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்ன பண்ணான் கண்டதையெல்லாம் நினச்சி கண்டவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வெடிஞ்செழுந்தா இவனும் நிம்மதி இல்லாமல் அடுத்தவனையும் நிம்மதியாக இருக்க விடாமல் கூத்தாடி கூத்தாடி தலையில் இப்படி வச்சுக்கிட்டு வெறும் குடத்தை வச்சுக்கிட்டு அது அது அதுக்கு சரியாக ஆசனம் வேறு இல்லை இருக்குது அதை அப்படி இப்படி ஆட்டினா என்னாகும் உடஞ்சி போய்டு அது மாதிரி இந்த உடம்பை கெடுத்து குட்டிச்சவராக்கினாங்கிறார் இந்த பாட்டுக்கு இப்போ அர்த்தம் புரியுது இல்லை எதுக்கு இதை சொன்னேன்னு தெரியுமா ஜெகன் மங்களமூர்த்தையே இந்த ஜகத்து உண்மையிலேயே நந்தவனம் இதை வந்து துக்கவனம் ஆக்கிறதுங்கிறது நம்ம முட்டாழ்த்தனம் நம்ம முட்டாள்தனம் ஜகம்ங்கிறது சுகமும் துக்கமும் நிறைஞ்சதுதான் ஆனால் அறிவு உள்ளவனுக்கு அவர் ஷோகம் இருக்கு பண்டிதம் என்ன அர்த்தம் தெரியுமா ஆயிரக்கணக்கான துன்பங்கள் நூற்று கணக்கான பயங்கள் தினந்தோறும் முட்டாளை சென்று அடைகின்றன பண்டிதனை அடைவதில்லை சகசிராணி புரியதான் திவசே திவசே மூடம் தினந்தோறும் முட்டாளு ஆவிசந்தி அதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க அது நுழையிறது இவன் தான் முட்டாள்தனத்தினால உள்ள விழுறான் அதுவும் இல்லையா ஆவிசந்தினா பண்டிதம் பண்டிதனை அது சென்று அடைவதில்லை பண்டிதனை சென்று அடைவதில்லை வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் வள்ளுவர் வெள்ளத்தனைய இடும்பை எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அறிவுடையான் ஒரு க்ஷணம் அப்படி அந்த ப்ராப்ளத்தை திங்க் பண்ணான்னா கட்டு போயிடுமா இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கடும் கொஞ்சம் யோசித்தான்னா அந்த துக்கம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் இருந்த தடம் கூட தெரியாமல் போயிடும் கோயம்புத்தூர் பாஷை ஆக இந்த உலகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தம் மூர்த்தம்னா என்ன மூர்த்தையே அப்படின்னு வடிவத்தை சொல்கிற வடிவத்தையும் தத்துவங்கள் விஷயங்களெல்லாம் நிரகுணமாக இருக்குது அதே சமயம் குருவை நமஸ்கார பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்தம் நிச்சித் திருஷுலோ அதுவை மனசுல வச்சுக்கோ வெளியில காட்டாதேங்கிறார் அதுவைத மனசுல வச்சுக்கோ விவகாரத்துல கொண்டு வராதேங்குற நியாயப்படி குருவை வணங்குறார் மேலும் விளக்கம் மாலை காண்போம் ஓம் பூர்ணமத்பூர் பூர்ணமுதே பூர்ணஸ் மகாதாஜப்பூர்ணமேவிஷேரி ஓ